வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை பதினாறு இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் இருபத்தி இரண்டாம் ஆண்டு முகமது நபி மக்காவிலிருந்து மதினாவுக்கு பயணம் தொடங்கினார் இது இஸ்லாமிய நாள் தொடக்கமாகும் ஆயிரத்தி ஆறுநூத்தி ஆண்டு ஐரோப்பாவின் முதலாவது வங்கித்தாள் பாங்க் நோட் ஸ்வீடனில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு சாண்டியாகோ நகரம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பிரெஞ்சு அரசு நாட்டில் உள்ள அனைத்து பதிமூன்றாயிரம் முதல் இருபதாயிரம் யூதர்களையும் சுற்றி வளைத்து கைது செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு மான்ஹ்டன் திட்டத்தின்படி முதலாவது அணுகுண்டு சோதனையை ஐக்கிய அமெரிக்கா நியூ மெக்சிகோவுக்கு அருகிலுள்ள பாலைவனத்தில் வெற்றிகரமாக சோதித்தது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நஸ்ரத் நகரத்தை இஸ்ரேல் ஆக்கிரமித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு டிஸ்னிலாந்து பூங்கா கலிபோர்னியாவில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரான்சையும் இத்தாலியையும் இணைக்கும் மௌண்ட் பிளாங்க் சுரங்கப்பாதை திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈராக் அதிபர் ஹசான் அல் பாகர் பதவியைத் திறந்ததை அடுத்து சதாம் ஹுசைன் அதிபராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு பிலிப்பைன்ஸில் ஏழு புள்ளி ஏழு அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் ஆயிரத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு ருவாண்டாவில் உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜான் எப் கெனடி ஜூனியரும் அவரது மனைவியும் விமான விபத்து ஒன்றில் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு கும்பகோணத்தில் பள்ளிக்கூடம் ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் 94 குழந்தைகள் தீயில் கருகி மாண்டனர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மில்லேனியம் பூங்கா சிகாகோவில் அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தென்கிழக்கு சீனாவில் இடம்பெற்ற கடல் சூறாவளியினால் நூற்றி பதினைந்து பேர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போல்லோ பதினொன்று விண்கலம் புளோரிடாவில் இருந்து ஏவப்பட்டது இதுவே சந்திரனுக்கு மனிதர்களை அழைத்துச் சென்ற விண்கலமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு ஷூ மேக்கர் லெவி ஒன்பது என்ற வால் நட்சத்திரம் வியாழனுடன் மோதியது நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ருவால் அமுன்சென் நார்வே நாட்டு விமான ஓட்டி மற்றும் உலக சுற்றுலா பயணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டி ஆர் சுந்தரம் தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அருணா ஆசப் இந்திய விடுதலை இயக்க தன்னார்வலர் 1936 தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெங்கட்ராமன் சுப்பிரமணியம் இந்திய ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சிவகங்கை ராஜேந்திரன் ஹிந்தி எதிர்ப்பு போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தன்ராஜ் பிள்ளை இந்திய ஹாக்கி வீரர் 1968 தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு லாரி சாங்கர் அமெரிக்க மெய்யியலாளர் விக்கிபீடியா நிறுவனர்களில் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கேத்ரினா கைப் இந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உமா மகேஸ்வரன் பிளாட் அமைப்பின் தலைவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டி கே கர்நாடக இசை பாடகி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பருண் டே இந்திய வரலாற்று கல்வியாளர் இந்நாளின் சிறப்புகள் பிரான்ஸ் நாட்டில் இன்று பெரும் இன அழிப்பு நினைவு தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை